وأشهد أن نبينا وحبيبنا وشفيعنا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وعلى آله وصحابته ومن تبعه بإحسان إلى يوم التين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل فعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا استجيبوا للامره وللرسول اذا دعاكم اذا دعاكم لما يحييكم وعلموا ان الله لا يحول بين المرء وقلبه وَأَنَّهُ إِلَيْهِ تَحْشَرُونَ صدق الله العظيم وقال النبي عليه الصلاه والسلام المؤمنون هينون لينون كالجمل الأنيف إن قيدا قاد وإن أُليقا لا تقره إسقاط أو كما قال صدق النبي صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுதலும் கந்துந்தார் சராமும் நமது உயிரிலும் மேலான இந்த உலகத்துக்கு சாந்தியை சமாதானத்தை ஐக்கியத்தை நேர்வழியை நுகுவத்தை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹுவால் ஒரு ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட ஹஜரத் முஹம்மது சல்லி ஓ செல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் அன்னாரோடு தோளோடு தோல் கொடுத்து அவர்களுடைய நுபுவத்தை உலகத்தில் உறுதி செய்வதற்கு வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மற்றும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த தாவி அவங்கள் தபிஐ தாவி ஐங்கள் அல்லாவுடைய அத்துணை மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாகும் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவுடைய நெழடியார்களே எல்லா கட்டங்களிலும் எல்லா நில அல்லாஹ் ஒருவனை நம்பி அவனை பயந்து அவனிடத்திலே உதவி தேடி முழுமையாக அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற விடயத்தில் முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நெழலியார்களே இஜரி ஆயிரத்தி நானூறாம் இறுதி பகுதியில் நானும் நீங்களும் வீட்டிருக்கிறோம் துல்ஹுடைய மாதம் இந்த மாதம் வருவதற்கு முன்பு இந்த மாதத்தின் கண்ணியங்களும் கௌரவங்களும் சிறப்புகளும் நாடலாவிய ரீதியில் இந்த மாதத்தின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நாம் நமது காதுகளால் சொல்லிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நேரடியார்களே இந்த மாதத்தின் மிக உன்னதமான அமல்களில் ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய அமலும் உடைய அமலும் இன்று நமது நாட்டை சேர்ந்த உலகத்தில் பல கோணங்களிலும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்ற நமது சகோதரர்கள் அவர் அவரவர்களது இல்லங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜன் செய்வானா சகோதரர்களே அல்லாவுடைய நிலையார்களே இந்த ஹஜ்ஜுடைய இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை இந்த ஹஜ்ஜுடைய கடமையை இந்த உங்க ஹீராவுடைய கடமையை நாம் உலகத்தில் இன்று பெரிதும் பாராட்டுகிறோம் அதை வரவேற்று அதில் நாம் நமது முயற்சிகளை தீவிரமாக செய்து அதனுடைய நண்பர்களை அடைவதில் நாம் முழு முயற்சி எடுத்ததை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இந்த அமலை இந்த அளவிற்கு உயர்தரமான கௌரவமான மகத்துவம் பொருந்திய அல்லாஹிடத்தில் மிக ஏற்றமான நாட்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த காலத்தையும் இந்த அமல்களையும் அல்லாஹ் ஏன் தெரிவு செய்தார் அல்லாஹுடைய ஒவ்வொரு தெரிவுக்கு பின்னாலும் ஒரு ஹிக்மத் இருக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கும் அல்லா இந்த ஹஜ் இந்த உதையாவுடைய இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்கு அல்லாஹ் இரண்டு காரணங்களை தெரிவு செய்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே ஒன்று அது அல்லாஹுடைய முடிவு ஏற்பாடு மற்றொன்று நமது தலைவர் நமது மூதாதையர்களில் ஒருவர் நமது சந்தை என்று வர்ணிக்கக்கூடிய இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை அல்லா இதற்கு காரணமாக வைத்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நேரடியார்களே இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாம் அறிமுகம் செய்யும் பொழுது அவர்களுடைய தன்மைகள் அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய குணம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய வழிமுறை இவைகள் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் குராயி மாலை வருகிற காணப்பட்ட மிக அழகான மிக உயரிய தன்மைகள் அது அது அவனே விரும்பி பல இடங்களில் வர்ணிக்க கூடியதாக இருக்கிறது அல்லா இப்ராஹிம் அலிஹாம் அவர்களுடைய தன்மைகளை வர்ணிக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நிலையார்களே இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களிடத்தில் இருந்த தன்மைகளில் பண்பாடுகளில் மிக வரவேற்புக்குரிய மிக உயர்ந்த மிக அல்லா அவர்களை தனது ஹலீலாக தெரிவு செய்வதற்காக அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு தன்மையும் ஒரு பண்பாடும் ஒரு குணமும் அது இருக்கும் என்றால் அதுதான் வலாஹி மலைஹி சலாம் அவர்களிடத்தில் இருந்த வழிபடும் அந்த தந்தை மலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது உலகத்தில் அவர்களை போன்று சோதனை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கவில்லை பின்பு வந்த அஹம்மது சொன்னார்கள் நான் இப்ராஹிம் அலிம் அவர்களை விடவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று அந்த கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது இரண்டாவது தரத்தில் இப்ராஹிம் அலிம் அவர்கள் உலகத்தில் சோதிக்கப்பட்ட மனிதர் ஒருவராக இருக்கிறார் அல்லாஹ் பல விதத்திலும் பல கோணங்களிலும் இப்ராஹிம் அலிம் அவர்களை தெரி செய்வதற்காக சோதித்தார் தனது தந்தையை வைத்து அல்லாஹ் ஒரு சோதனை தனது மனைவியை வைத்து இன்னும் ஒரு சோதனை தனது குழந்தையை வைத்து இன்னும் ஒரு சோதனை பல நிலைமைகளையும் அல்லாஹ் அமைத்து அந்த நபி அல்லா பணவிதத்திலும் சோதித்தான் அல்லதுதான் என்ன சொல்கிறான் என்றா இவராயும் சலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தமான சில நிலைமைகள் இருக்கிறதே இப்ராஹிமுக்கு என்னென்ன விதத்தில் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நாம் கொடுத்தோமோ அந்த அத்துணை சோதனைகளிலும் அவர் தன்னுடைய புறத்திலிருந்து செய்ய வேண்டிய முழு முயற்சியையும் பூர்த்தியாக்கி சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஒரு மனிதனிடத்தில் அல்லா தலா எதிர்பார்க்கின்ற உயரிய தன்மைகளில் ஒன்றுதான் வழிப்படும் தன்மை எப்பொழுதும் மனிதனிடத்தில் தன்னை படைத்த தன்னை பராமரிக்கின்ற தனக்கு வாழ்வு கொடுக்கின்ற அல்லா ஜல்ல ஜலாலும் அவனுக்கு வழிபடும் உணர்வு தன்மை இருக்க வேண்டும் என்பதை அல்லா உணர்த்துகிறார் பல வருடங்களுக்கு பின்னால் இவராய் இமாலய இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் எழுகிறது அல்லாஹால சொல்கிறான் மரணித்தவற்றை நான் மீண்டும் அது எந்த கோணங்களில் இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் எப்படி அது சிதறிக்கப்பட்டாலும் அதை நான் ஒன்று சேர்ப்பேன் என்கின்ற அல்லாஹுடைய இந்த கட்டளைக்கு முன்பாக இந்த உறுதிமானத்துக்கு முன்பாக இவராயிமலை செலாம் சிறிது ஒரு தலக்கம் வருது சின்ன ஒரு சந்தேகம் வருது இவராகிமே ஏன் உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்குதா சொல்றாங்க யா இதுல பூர்த்தியான சந்தேகம் அவநம்பிக்கை கொண்டவன் நான் நம்பிக்கை இருக்கிறது சிறிய ஒரு சந்தேகம் மனித என்ற அல்லாஹலா அப்படி சந்தேகம் இருக்கிறதா அதை நான் விவரத்து செய்கிறேன் என்று அல்லா சொல்லிவிட்டு மலையில் அல்லாஹ் கொடுத்தார் நான்கு பறவைகளை எடுத்து வளர்க்க சொல்லி அந்த பறவைகளை தனக்கு பிரியமாகும் அளவுக்கு வளர்த்ததற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான் இந்த பறவையை அறுத்து நீங்கள் நாலு திசைகளில் கொண்டு போய் வைக்க வேண்டும் செய்தார்கள் அதில் அதில் பல தியாகங்கள் பல கஷ்டங்கள் பல துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள் ஒரு இடத்தில் கூட இவராக மனைகலாம் அல்லாவுக்கு முரணாக அல்லாஹுக்கு அதிருப்தியாக ஒரு வார்த்தை கூட அவர்கள் பாவிக்கவில்லை எவிமார்களுக்கு அல்லாஹ் அஜிதாவை கொடுத்தார் அற்புதமான சக்திகளை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினார்கள் இப்ராயிமரின் முகம் கொடுக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே பின்பு அல்லாஹ் அவர்களுடைய ஈமானுக்கு ஒரு தெளிவு பாட்டை கொடுக்கிறார் இரண்டாவது கட்டமாக பல வருடங்களுக்கு பின்னால் முதுமையை அடைந்ததற்கு பண காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து பின்பு அல்லாஹ் அவர்களுடைய அழுகையும் கதறலும் துவாவும் மன்றாட்டத்தையும் வைத்து அல்லாஹ் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சில வருடமாக்கள் சொல்கிறார்கள் எண்பத்தி லட்சம் சிலவங்க சொல்றாங்க தொண்ணூறு வயதுக்கு பின்னால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் இந்த குழந்தையை வைத்து அல்லாஹ் சோதிக்க விரும்பினார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா உடைய நிலையார்களே உலமாக்கல் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் எந்த விடயத்தின் மீது அதிகம் வைப்பானோ எந்த விடயத்தை அவன் அதிகம் நேசிப்பானோ அதை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனை சோதிப்பான் அது குழந்தைகளை கொண்டு அந்த சோதனை வரலாம் அது வியாபாரத்தை கொண்ட அந்த சோதனை வரலாம் அது தனது உத்தியோகத்தை கொண்டு வரலாம் அது தன்னுடைய நண்பர்களை கொண்டு வரலாம் எதில் நாம் நமது அன்பையும் பிரியத்தையும் அதிகம் காத்துகிறோமோ அதை வைத்து அல்லா சோதிப்பான் இவராகி அழைத்தலாம் தன்னுடைய மகனோட அளவு கடந்த அன்பு பாசம் பல வருடங்களுக்கு பின்னால கிடைச்ச ஒரே ஒரு குழந்த மிக இறக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் தலா சொன்னான் இவராஹிம் என்னுடைய ஒரு கட்டளை உங்களை நோக்கி வருகிறேன் அது என்ன சோதனை நீங்கட மனைவியையும் உங்களோட இந்த குழந்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு என்னுடைய அழைப்பின் பிரகாரம் நீங்கள் அலை வருகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை போக தயாரா இயல்பிளே அவர்களிடத்தில் மிகவும் வெளிப்படையாக காணப்பட்ட தன்மைதான் வழிபடும் தன்மை சொன்னார்கள் தயார் குடும்பத்தோடு செல்கிறார்கள் செல்லும் வழியில பல இடங்களை காண்றாங்க மிகவும் பசுமையான சாந்தமான அமைதியான பாதுகாப்பு நிறைந்த இடங்களை பார்த்து ஜிவிரலை அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க அல்லாஹ் என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் விட்டு வரும் பணிதான் சொல்லி இருக்கிறான் அந்த இடம் இந்த இடமா என்று கேட்ட நேரத்தில் ஜிவிரலை சரம் சொன்னார்கள் இல்ல இல்ல இன்னும் போகணும் கடைசிக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த இப்படி என்றால் விடுறாங்க முடியாத ஒரு அசாத்தியமான எந்தவித பாதுகாப்பும் எந்தவித உதவிக்கும் வழி இல்லாத ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலை செலாம் அவர்களையும் தனது அவர்களுடைய மனைவியையும் அவர்களது குழந்தையையும் அல்லா விட்டு வரும்படி சொல்ற சகோதரர்களே அந்த இடத்துல இவரானி மலேசெல்லாம் மகளையும் மனைவியையும் விட்டுட்டு அவர்களுக்கு சில வார்த்தைகள் பேசணும் என்ற உணர்வு ஆனால இருந்தாலும் பேசிக்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தம் அவர்களுடைய கவலை அவர்களை விடல்ல இவரானி மலேசெல்லாம் விட்டுட்டு திரும்பி போக ஆரம்பிக்கும் அந்த காட்சிய மனைவி பார்த்துட்டு கேட்டாங்க எங்க போறீங்க பதில் சொல்ல முகத்தை திருப்பி திரும்ப கேட்கிறாங்க இந்த பச்சிலம் பாலகன் கை குழந்தை இருக்குது நானும் தனிமையில் இருக்கிறேன் இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த சூழலை பார்க்கும் பொழுது மிக பயங்கரமாக இருக்கிறது மலைகளும் கற்பாறைகளும் நிறைந்த இடம் ஒரு சொட்டு தண்ணிக்கு வழி இல்லாத இடத்துல நீங்க விட்டுட்டு எங்க போக போறீங்க பதில் சொல்ல முடியல்ல திரும்பவும் ஒரு வாரத்தை கேட்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் அல்லாஹ் அந்த குடும்பத்தை தெரிவு செய்வதற்குரிய காரணமாக இருந்தது கணவரே அல்லாஹ் இப்படி செய்யும்படி உங்களுக்கு கட்டளை இட்டான் தலையால் சமீக்கை செய்து சொன்னார்கள் நிச்சயமா அல்லாஹுடைய கட்டளை அந்த பெண்மணி அந்த மனைவி ஒரு பதில் சொல்றா உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் பாதமான ஒரு பதில் அதை பாருங்கள் இதன் உடைய கட்டளையை மதிக்கும் ஒரு கணவராக இருந்தால் அல்லா ஒரு பொழுதும் என்னை வீணாக்க மாட்டார் அல்லா ஒரு பொழுதும் என்னை வீணாக்க மாட்டான் இப்ராஹிம் அலிசலாம் பலஸ்தீனை நோக்கி செல்கிறார்கள் செல்லும் வரியில குடும்பத்தை நினச்சு கவலை செய்ய அல்ல அவர்கள் கேட்ட அவ்வளவு துவாவையும் அந்த இடத்துல வச்சு எல்லாம் கபூல் செய்ய என்ன துவா கேட்டாங்க முதலாவது கேட்டார்கள் யாஹல்ல எனது குடும்பத்தை உனக்கு வழிப்படும் உனது கட்டளைகளை மதிக்கும் ஒரு குடும்பமாகணியாக்க வேண்டும் உனது கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு பக்குவம் பொருந்திய குடும்பமாகணி எனது குடும்பத்தை ஆக்கி தரவேன் அல்லாஹ் ஆகை கபூல் செய்தார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நெல்லடியான்களே அந்த தியாகத்துக்கு பின்னால அந்த தியாகத்தின் நடுவுலான் அல்லாஹ் மோஜிதாவை வெளிப்படுத்துகிறான் ஜங்ஜமுடைய மோஜிசா அது நாம் அறிந்த விடயமாக இருக்கிற அதுக்கு பின்னால அல்லாஹால அதே மகனை வச்சு திரும்ப சோதிக்கிறான் இந்த மகனை நீங்க அறுத்து பலியிடன் அந்த சோதனைக்கும் வழிபடுவதற்கு பூர்த்தியாக தயாரானார்கள் மகனை அறுக்க வேண்டும் என்ற கட்டளை கனவின் மூலமாக வருகிறது நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அது வகையாக இருக்கும் என்று சொல்லலாளே செல்ல சொன்னார்கள் அந்த கனவை தன்னுடைய மகனிடத்தில் சொன்ன பொழுதோ அந்த மகன் கேட்டார்களே ஆரம்பத்தில் ஒரு தா யல்லா எனது குடும்பத்தை உனது கட்டளைகளை பாதுகாக்கும் ஒரு குடும்பமாக நீ ஆக்க வேண்டும் அல்லா கபூல் செய்தான் அல்லாஹுடைய கட்டளை வருகிறது அபிப்பிராயத்தை முன்வைக்கிறார்கள் அல்லாஹுடைய ஏவலை முன்வைக்கிறார்கள் மகனே அல்லாஹ் உன்னை குர்பானை செய்யும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் கொண்ட விருப்பம் எப்படி சொன்னார்கள் அருமை தன்மையே நீங்க என்னைய அறுக்கிறதுல வித்தியாச பாட என்கிட்ட இல்ல நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் மகனுடைய பாருங்கிட்டானோ அதுபோல செஞ்சிருங்க அதுல ஏந்த விருப்பம் ஏந்த சந்தோஷம் எனது சொகுசை நீங்கள் அதில் பார்க்காதீர்கள் அல்லாவுடைய கட்டளை எப்படி இருக்கிறதோ செவ்வனை நிறைவேற்றுங்கள் தந்தை முகமது செல்ல முறையில் பாய்புடைய பயணத்தின் பொழுது பலவிதமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் காலில் இருந்து இரத்தம் வடியது ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு அல்லாங்கோட ஒரு சம்பாசனை செய்கிறார்கள் அதுல அல்லாங் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க நீ என்னை கொண்டு போய் ஒரு அநியாயக்கார அரசனிடம் ஒப்படைக்க போகிறாயா பிரச்சனை இல்லை என் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சமூகத்தில் நீ ஒப்படைக்க போகிறாய பிரச்சனை இல்லை ஆனா எனக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா வழித்தினும் எனக்கு பிரச்சனை இல்லையா ஒரு அரசனை கொண்டு என்னை சோதிக்கலாம் பிரச்சனை இல்லை சிறுவனைகளண்டு நீ என்னை நோவினைப்படுத்தலாம் பிரச்சனை இல்லை இந்த குப்பார்களை கொண்டு நீ என்னை கொன்றுவிடலாம் பிரச்சினை இல்லை எனக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமாயா அல்லா நீ என்னையோட கோபி சிறுவையோ என்ற பயம்தான் சாவாக்கள் சொல்கிறார்கள் யுத்த களத்தில் இருந்து கொண்டோ அல்லாவுடைய கீனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒரு சஹாவி பாவிக்கிறாரு என்னுடைய உடம்பு சல்லடையாக்கப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன தெரியுமா அல்லா என்னையோட கோவிச்சிருவானோ என்று பிரச்சனை சகோதரர்களே இஸ்லாமி இதுதான் சொன்னார்கள் தந்த இடத்தில் எப்படி கட்டளை வந்திருக்கிறதோ அதை செய்து விடுங்கள் கட்டளையில் முன்பின் செய்து அம்மாவுடைய கோபத்தை என்னை சம்பா என்னால் சம்பாதிக்க முடியாது எனது உயிரு போறது எனக்கு ஒரு பிரச்சனையா அன்புக்குரிய சகோதரர்களே அம்மாவுடைய நிலவியார்களே அந்த குர்பானிக்கு முன்வார நேரம் இவ்நோக்க சீரில் எழுதப்படுகிறது இஸ்லாயில் அழகிசலாம் அவர்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார்களாம் சொன்னார்களாம் இப்ராஹிம் அழகிஸ்லாம் அவர்களிடத்துல தந்தையே என்னையை நீங்க அறுக்க போறீங்க பாவிக்கலாம இந்த உ அறுக்க முன் வரும் பொழுதோ அல்லா அலைத்தான் ஐயா inna kadhalika najzi almuhsinin kattalai eppadi vandhuvado ibrahimae adai neengal mulumaiyaaga nirai vechi vittirgal ungadik idakku pinnal sodhane theruvadalla idakku pinnala kooli tharal edave amma ipdi solgiran endal falamma aslama watallamu liljabeen கட்டளைகள் அல்லாவுடைய சட்டம் அைய அக்கா மாத்துக்கு முன்னால அந்த வாப்பாவும் மகனும் தன்னுடைய எந்த சிந்தனையையும் முன்வைத்து பின்னாகவில்லை எது கட்டளையோ எது சுக்கமோ எது சட்டமோ அதை நிறைவேற்றுவதற்கு நூத்துக்கு நூறு இணக்கமானார்கள் அல்ல அப்பதான் சொன்னான் சி மாமா உலகத்துக்கு தலைவராக நான் உங்களை மாற்ற விரும்புகிறேன் பின்னால் அல்லா அப்பாவுடைய கிதமத்தை வாங்கினேன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே இணைக்கும் பொழுது அல்லா என்ன சொல்கிறான்னு தெரியுமா மில்லு இப்ராஹிம் அலி செல்லம் அவர்களே உங்களுக்கு தரப்படக்கூடிய இந்த வழிமுறை மார்க்கம் இருக்கிறது இது யாருடைய வழிமுறை தெரியுமா இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வழிமுறை அதனால் தங்க ஒரு மனிதனை தெரிவு செய்வதற்கு ஒரு மனிதனை பொருந்திக் கொள்வதற்கு ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு வாழ்வில் விமோசனம் கொடுப்பதற்கு தெரிவு செய்யக்கூடிய தன்மை அதுதான் வழிபடக்கூடிய தன்மை அல்லாவுடைய அல்லாவுடைய அக்காமாசுகள் உலகத்தில் நிறைவேற்றப்படும் பொழுதோ அல்லாவின் உதவிகள் அது மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட உதவிகளாக வரக்கூடும் மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் என்ன நடக்கும் நான் இணக்கமானால் நிச்சயமா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹ் வித்தியாசமான உதவிகளை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தார் என்ற மன்னன் இப்ராஹிம் அவர்களை தண்டிக்க முயற்சி செய்த நெருப்பில் எரியும் பொழுது இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது வாழ்க்கையில் நிறைவேற்றி ஒருவர் நான் இருக்கிறேன் அந்த அல்லா எனக்கு போதுமான எப்படி உதவி வரும் பின்னால் என்ன நடக்கும் பின்னால் ஏது ஆகும் அது பத்தி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய சிந்தனை அவர்களை பாதுகாத்தார் அல்லா காட்டுகின்ற படிப்பினை அம்மாவுடைய கட்டளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தப்படுமா அம்மாவுடைய உதவி உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் இருக்கும் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அம்மாவின் கட்டளைகள் அவமதிக்கப்படுமோ எப்பொழுது அல்லாவுடைய கட்டளைகள் அது பாவமுகம் செய்யப்படுமோ அது வீணடிக்கப்படுமோ அப்பொழுது நீங்கள் தண்டனையே எதிர்பார்கள் என்று அல்லா சொல்கிறான் நாங்க இன்றைக்கு கட்டளைகளை அவமதிக்கிற விஷயத்துல சர்வசாதாரணமாக வாழ்ந்துட்டு இப்ராஹிம் அலி செலாத்துக்கு போல சம்ம சவலாளி செல்லம் அவர்களுக்கு போல மூசா அலி செலாத்துக்கு போல உதவி வரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக சாத்தியம் அல்ல எப்ப உதவி உங்களுக்கு வருமெண்டா அல்லாஹ்வின் கட்டளைகளை மதிக்கும் தன்மையுடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் தொழுகைய கதா செஞ்சிட்டு எந்த வாழ்க்கையில பதக்கத்திற்கோணும் என்று எதிர்பார்த்தா நிச்சயமான சகோதரர்களே ஹராமான சம்பாத்தியத்தை வைத்துக் எனது குடும்பம் அது நல்ல ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நிச்சயமாக சாத்தியம் இல்லை உறவு முறைகளை துண்டித்துக் கொண்டு உலகத்தில் நான் கௌரவமாக கண்ணியமாக நோயற்றமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நிச்சயமாக சாத்தியம் இல்லை சகோதரர்களே அல்லாவுடைய கட்டளை பாலடிக்கப்படுகிறேன் அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாவுடைய உதவி சூரசு நூரை எடுத்து படித்து பாருங்கள் அல்லா தெளிவாக சொல்கிறான் الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كما اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارتضى لهم من بَعْدِ خَوْفِهِمْ அல்ல ஒரு வாக்குறுதி தருகிறார் யாருக்கு வாக்குறுதி தெரியுமா இந்த மனிதன் உலகுத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து அதே வாழ்க்கையில் अमल படுத்துகிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் லயத் தஃலிஃபன் நஹும் ஃபில் அர்ழ் பூமியில் அவர்களை நாம் தலைவர்களாக மாற்றுவோம் सहाबा பெருமக்களைப் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது குன்তুম ஆலா ஷஃபா ஹுஃப்ரது மின் அன் நரகத்தில் அதனுடைய விளிம்பில் வீழ்ந்து கிடந்தீர்கள் அப்படி என்றால் நரகத்துக்கு தகுதியான கட்டளைகளை சுமந்தீர்கள் அல்லாவுடைய விளக்கலை தவிர்த்து நடந்தீர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட மக்களாக மாற்றினான் அதற்கு சொல்கிறார்கள் நாம் வாழ்க்கையில் இழிவானவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் யார் இந்த தீனை விட்டுவிட்டு இஸ்லாத்தை விட்டுவிட்டு அல்லாவுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு கண்ணியம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அவர் நிச்சயமாக கண்ணியத்தை அடைய மாட்டார் அவரை வந்து அடைவது சொல்கிறார்வுரவமும் நீ கன்ன கண்ணியமான ஒரு மனிதனாக வாழ வேண்டுமா அல்லாவுக்கு நூத்துக்கு நூறு வழிப்படை சமூகத்தில் தலைவர்களிடத்தில் நிர்வாதத்தில் நமக்கு நம்மை நிர்வகிக்கக்கூடியவர்களிடத்தில் நம்மை பராமரிக்கக்கூடியவர்களிடத்தில் நான் ஒரு கண்ணியமானவனாக நான் ஒரு கௌரவமானவனாக வாழ வேண்டுமா அவர்களுக்கு நீ வழிபடுவதை கொண்டு நீ அந்த கண்ணியத்தை அன்புக்குரிய சகோதரர்களே வழிபாடு என்ற இந்த தன்மை ஒரு மனிதனை உயர்த்தும் அல்லாஹ் பரான் என்று சொல்கிறான் உமையுதாய் இந்த மனித நடத்தியில் அல்லாவுக்கும் அரசூலுக்கும் வழிபடும் அவன் தான் உலகத்தில் வெற்றியரை வழிபாடு என்ற ஒரு மனித நடத்திலிருந்து இழக்கப்படும் பொழுதோ வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் அல்லாவுடைய கட்டளைகள் பாலாக்கப்படும் பொழுதோ அல்லாவுடைய சட்டங்கள் வீணழிக்கப்படும் பொழுதோ நிச்சயமாக தண்டனை என்பது அது எதிர்பார்க்கப்பட வேண்டியது நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவர்கள் எச்சரிக்கையா அவருக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை வர இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் ஒன்று அது ஆகரத்தில் வரும் அல்லது உலகத்தில் அது வாழ்க்கை நெருக்கடியாக அது மாறும் கட்டளைகள் இருக்கு வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய சில அமால்களை கொண்டு அல்லாஹ் பணிக்கிறான் இன்னும் ஒன்று இருக்கிறது சில தடைகள் அந்த தடைகளை செய்யக்கூடாது என்பதை கொண்டு அல்லாஹ் கட்டளையை முன்வைதும்ட்டளை தான் தடுக்கப்பட்டதும் ஒரு கட்டளை தான் மனிதனே உலகத்தில அதிகமான அமல்களை செய்து நினைக்கிறான் நான் அல்லாவுக்கு பூர்த்தியாக கட்டுப்பட்டுட்டேன் ஆனா வாழ்க்கையில பாவம் என்ற அந்த தன்மை அவருடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கவில்லை என்றால் அந்த மனிதன் அல்லா கட்டுப்பட்டவர்கள் சொல்லல்ல சொன்னார்கள் இத்தத்தில் மகாரீ நீ உலகத்தில் ஆவிதாக சிறந்த ஒரு வணக்கசாலியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா அல்லாஹ் தடை செய்த முஹரமாக்களை ஹராங்களை விட்டும் நீ உன்னை தவிர்த்துக்கொள் நீ உன்னை தடுத்துக்கொள் நீ வாழ்க்கையில் பெரிதும் அமல் செய்ய வேண்டிய தேவை இல்லை நின்று வணங்க வேண்டிய தேவை இல்லை பகல் பொழுதெல்லாம் நோன்பு பிடிக்க வேண்டிய தேவை இல்லை தர்மங்கள் நடவுகளில் ஈடுபட வேண்டிய தேவை இல்லை கடமையை மட்டும் நிறைவேற்றிவிட்டு பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொண்டால் நீ உலகத்தில் சிறந்த ஆவிது என்று சொன்னார் இத்தின் மகாரின் மனிதர்களில் சிறந்த ஒரு வணக்கசாலியாக நீ மாறுவாய் என்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நிலையார்களே அல்லாவின் கட்டளைகள் அது பெருமனை இபாதத்துகளோடு மாத்திரம் அது சுருக்கப்பட்டதல்ல வாழ்க்கையில் பாவங்கள் தடைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது இதை மனிதர் மீரும் பொழுது சோதனைகளும் தண்டனைகளும் வேதனைகளும் அது பல விதத்தில் அது வந்து சூழ்ந்து அது ஒன்றோ குடும்ப ரீதியாக வரும் அல்லது சமூக ரீதியாக வரும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக வரும் அது நோயை கொண்டால்தான் சோதிக்கலாம் பயத்தை கொண்டாலாம் சோதிக்கலாம் பொருளாதார சிக்கலை கொண்டாலாம் சோதிக்கலாம் எப்படி சோதனை வந்தாலும் இதனாலதான் உலமாக்கல் சொல்றாங்க வாழ்க்கையில் சோதனை இருக்கிறதா வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறதா வாழ்க்கையில் பின்னடைவு இருக்கிறதா தொழிலில் வியாபாரத்தில் வறக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதா உடல் ஆரோக்கியத்தில் அது பறக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதா உனது வாழ்க்கையில் நீ என்ன பாவம் செய்தாய் என்பதை பரிசு பாவம் வாழ்க்கையின் முசைபத்தாக மாறும் பாவம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாறும் இத்தத்தில் மகாவின் சகோதரர்களே அல்லாஹுக்கு வழிபடுவதில் சொல்லப்பட்டதை எடுத்து நடக்க வேண்டும் ஏவப்பட்டதை எடுத்து நடக்க வேண்டும் தடுக்கப்பட்டதை முழுமையாக தகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதுதான் மனிதன் அல்லாஹுக்கு முன்னால கண்ணியமானவனாக மதிக்கப்படுவான் இப்ராஹிம் அலை செலாம் அவர்களிடத்தில் இருந்த உயரிய தன்மையில்தான் அல்லாஹ் அந்த மனிதரை நெருப்பில் வைத்து பாதுகாத்தான் அந்த அவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் எந்த உதவியும் பாதுகாத்தார் வைத்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் வித்தியாசமான உதவிகளை அல்லாஹ் அளித்ததை பயன் செய்து கொண்டிருக்கிறேன் எனவே சகோதரர்களே அல்லாவுடைய கட்டளைகளை உலகத்தில் பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட பொறுப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் சமூக ரீதியான பொறுப்பாகவும் இருக்கிறது ஒரு நாட்டில் ஒரு ஊரில் நாட்டுடைய நிலைமை அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக சாத்தியப்படுவதற்கு சூழ்நிலை இடம் கொடுக்காவிட்டாலும் அந்த கட்டளைகளை பாதுகாப்பதற்குரிய முயற்சி அது ஒவ்வொரு உண்மத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிம் இருக்க வேண்டிய தன்மை நாடலாவிய ரீதியை நாம் எதிர்நோக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சட்டங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு சகோதரர்களே இது வெறும் ஒரு உரிமை அல்ல வெறும் ஒரு சம்பிரதாயம் அல்ல வெறும் ஒரு சடங்கல்ல இவைகள் இவைகள் எல்லாம் அல்லாவுடைய கட்டளைகள் என்பதை மறந்துவிடாவுடைய சோதனை அன்புக்குரிய சகோதரர்களே நினைக்காதீர்கள் இது ஒரு சம்பிரதாயம் இது ஒரு சடங்கான அமல் என்று இது அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய ஒவ்வொரு மனிதனும் அதை பாதுகாப்பதற்கு முயற்சிப்பது ஒவ்வொரு மனிதனுமே கடல் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நிகா அது வாஜிபா அது சுன்னத்தா என்ற பிரச்சனைய இரண்டாவது வச்சிருந்த சகோதரர்களே ஆனால் இது அல்லாஹுடைய குரானுடைய கட்டளைகள் சட்டத்துக்கு உட்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சிலர்கள் அல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் நிகாபுடைய இந்த முகத்திரையுடைய விடயத்தில் நினைக்கிறார்கள் இது மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம் அல்ல இது ஷரியத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம் அல்ல என்று நினைக்கிறார்கள் அது சுண்ணத்தோ அது வாஜிவோ அது இரண்டாவது விடயம் ஆனால் இது மார்க்கத்துக்கு உட்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சிலர்கள் இதை இன்று பகிரங்கமாக எதிர்க்கிறார்கள் இந்த அளவிற்கென்றால் இது ஹரா என்று கொடுக்கும் அளவுக்கும் முன்பத்திருத்தார்கள் நடுவதும் இல்லா என்றாலே அந்த உரிமையை அல்லா யாருக்கும் கொடுக்கவில்லை நபியவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தின் பொழுதோ ஒரு சூழ்நிலையின் பொழுது ஒரு ஹலானை அல்லாஹ் என்று முடிவெடுப்பதற்கு நபியே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அல்லாஹ் ஆக்கியதை அல்லாஹ் ஆக்கியதை அல்லா சுண்ணத்தாக்கியதை அல்லா வழிமுறை ஆக்கியதை எந்த ஒரு மனிதனாலும் இருக்கலாம் அது ஒவ்வொரு மனிதனுடைய பக்குவத்தோடு சம்பந்தப்பட்டது சுண்ணத்தை அமல் செய்யாததை வைத்து அல்லா தண்டிக்க போவதில்லை ஆனா சுண்ணாம் என்று முடிவு செய்பவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் மார்க்கத்தில் யாருக்கும் அல்லா ஹலால் ஆக்கியதை வழிமுறை ஆக்கியதை முடிவெடுப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஆளுவுக்கும் எந்த ஒரு தீர்க்க தரிசிக்கும் ஒரு நபிக்கும் எந்த ஒரு சூளுக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார் அதனால காவுடைய விடயத்தில் மிக நிதானமாக நடக்க வேண்டும் முகத்திரை அணிகிறீர்களா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல நமது நாட்டுடைய பத்துவா வாஜிபென்றிருக்கிறது சிலவுடமாக்கிடத்தில் அது வாஜிபல்ல சொன்ன தெண்டும் இருக்கிறது அணியாததை கொண்டு பாதிகளாகுவார்கள் என்ற முடிவுக்கு வர முடியாது இருந்தாலும் அது மார்க்கத்தில் இல்லை என்ற முடிவுக்கு யாராலும் வர முடியாது உலகத்தில் பதினான்கு நூற்றாண்டுகள் கழிந்து விட்டன பின்னால் இந்த ஒரு நூற்றாண்டிலும் ஒரு ஆளின் கூட பேசியது கிடையாது இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தந்திருக்கிறான் உளமாக்கலில் சிலர்கள் ஹராம் என்று பேச தொடங்கிவிட்டார்கள் அல்லாஹ் பாதுகாப்பாக செல்ல நாளே செல்லும் சொன்னார்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும் உரு காலம் வரும் அந்த காலத்தில் உலமா வானத்தின் முகட்டுக்கு கீழால் வாழுபவர்களில் சில உலமாக்கள் இருப்பார்கள் படைப்பினங்களில் கெட்ட படைப்பான் அவர்கள் தான் இருப்பார்கள் என்றார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய சகவாசத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பான சிவர்களே தீன் என்பது அது பயங்கரமானது மார்க்கம் என்பது அது பயங்கரமானது அல்லாஹ் இதனால தான் கட்டளைகளை இரண்டு விதமாக வைத்தான் ஒன்று வேண்டும் அதை விட ஒரு தரத்தில் இறக்கி அல்லா சுண்ணத் என்ற அமைப்பில் அடுத்த கட்டளையை வைத்திருக்கிறான் இரண்டும் கட்டளை தான் வாஜிபும் கட்டளை தான் ஆனால் வாஜிவை செய்யாத பொழுது பாவம் என்ற பட்டியலில் பாவ என்ற பட்டியலில் சேர்க்கப்படுவான் சுண்ணத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது பாவம் எழுதப்படாது ஆனால் சுன்னத்தை உங்களை மறுத்து அ்பந்திக்க பலவந்த படுத்தாது நீங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும் இல்லை கட்டளைகள் மாத்திரம் இருக்கிறது வாஜிபாத்துகள் மாத்திரம் இருக்கிறது செய்துதான் சுண்ணத்துக்களை அல்ல அப்படி பணிக்கவில்லை என்று சொல்லி சுன்னத் மார்க்கத்தில் இல்லை என்று முடிவுக்கு நம்மால் வர முடியாது நடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுபானு சலா என்னையும் உங்களை மாக்கதில் வானாங்க எல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக போரா முஸ்லீம்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எல்லாம் உன்னுடைய சரீயத்தை உன்னுடைய அக்காமாத்துகளை நாம் வாழ்க்கையில் சிலவற்றை முடக்கப்படுகிறோமே அல்லா அந்த ஹக்காமாத்துகளை அந்த சரியத்தை வாழ்க்கையில் மீண்டும் நமக்கு பெற்று தருவாயாக நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நண்பர்களாக வாழ்ந்து உலகத்தை விட்டு மரணிக்கும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக வாக்குறுதாவான